الله. الحمد لله المعوذ المستعان يعين من عباده منعان ويشمل برحمته اهل البر والتقان سبحانه امرنا بذكره وشكره في كل الاحيان وتفضل علينا فوسع لنا ابواب الذكران احمده تعالى بما هو له اقول من الحمد واثني عليه واؤمن به واتوكل عليه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واحمد الله اله الا الله وحده لا شريك له خصنا على العطاء والصحا والمحبه والتعاون واللقاء وَوَعَدَنَا أَلَى ذَلِكَ الْخَيْرَ وَالْسَعَادَةَ وَالْرَخَى وَأَسْرَدَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ وَمُصْتَفَى خَيْرُ مَنْ تَوَكَّلَ أَلَى رَبِّهِ فَكَفَى وَوَهَبَهُ مِنَ الْقُلُقِ الْعَظِيمِ أَكْبَلَهُ وَأَوْطَى صلى الله عليه وَأَل وقد قال الله تعالى في كتابه العزيز والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان آمن بالله صدق الله العظيم وقال النبينا محمد صلى الله عليه وعلى اله وصحبه وسلم في حديثه لا تتبعن كننا من قبلكم شبرا بشبرين وذراعا بذراعين حتى لو دخلوا جوار الرب تابوا توبهم او كما قال عليه الصلاه والسلام ألا وترى العالم நிகரில்லா அன்பாளனும் ஆகிய அப்பாவின் திருநாம கொண்டே புறத்தங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம் என்னும் அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் சகல வல்லமையும் பொருந்தியவன் இந்த கடல் கரை அனைத்துக்கும் சொந்தக்காரன் அனைத்து ஜீவராத்திகளுக்கும் அவன் தான் இரணம் அளிக்கிறவன் அவன் நாடியவர்களை வாழ வைப்பான் நாடியவர்களை மௌசாக்குவான் நோயை விடுபவன் அவன் நோய்க்கு குணத்தை தருபவன் அவன் கண்ணியத்தை தருபவன் அவன் கேவலத்தை ஏற்படுத்துபவன் அவன் அப்போ புகழ்ந்து சலாத்தனும் கருணையும் சலாமன்னும் ஈடேற்றவும் எங்கள் தலைவர் எம் உயிரிலும் மேலானவர் கண்மணியானி தகிதான இமாம்கள் நல்லவர்கள் சீரவிகள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் அம்மாவுடைய மாளிகையிலே கடமையானுமாவுக்காக சமூகம் தந்திருக்கின்ற அல்லாவுடைய நல்ல பெருமக்களாத உள்ளபடி பயந்து தகுவா செய்து வாழுமாறும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி உள்ளார்களோ அவைகளை மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவறுந்து நடவுங்கள் என்று எச்சரித்துள்ளார்களோ மவுத்து வரைக்கும் படியும் முதலாவதாகவும் சேர்ந்தவர்களுக்கும் பூமிங்களான உங்களுக்கும் ஒப்பையத்தும் நசிஹத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்வோம் பொருந்திய அம்மாவுடைய கல்லடியார்களே பூமிங்களுடைய சுருக்கம் கரு நம்மிடம் இருப்பது என்ன நம்மிடத்தில் இல்லாமல் போனது என்ன நாம் என்ன நிலையில இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த நிலையில் நாம் சாதனைகளை நாம் வளைத்துக் கொண்டிருக்கிறோம் நமது சாதனையின் கட்டம் எப்படி இருக்கிறது வாழ்வு என்கிற அந்த ரகசியத்தின் கலை என்ன இஸ்லாம் என்கிற மார்க்கம் நமக்கு ஒரு தூய்மையான ஒரு வடிவத்தை நமக்கு கட்டி தந்திருக்கிறது மறுமைக்கும் தேவையான வெி வழிகளை அது காட்டி இருக்கிறது ஆனால் இன்றைய காலத்தில் நமது சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதுதான் இன்றைய ஒரு கருவாகும் எல்லாத்துக்கும் மேலாத பூமி நண்டனியார்கள அம்மா பரிசுத்தமான புறான் அறிவிப்பு அந்த அத்தியாயத்தில் பன்னிரண்டு மாதங்களான பன்னிரண்டு மாதங்கள்ல மாதங்கள் என்று அல்லா வர்ணித்து கூற குறும் சங்கையான அல்லா கோடித்து காட்டிருக்கிறான் அந்த நாலு மாதங்களை பற்றி நமக்கு எவ்வளவு எளிமை அது பற்றி நமக்கு எவ்வளவு தெரியும் நாம் இருக்கின்ற இந்த ரஜகுடைய மாதமும் கூட அங்கே குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாலு மாதத்தில் ஒரு மாதம் நாம் இருக்கின்ற மாதம் மாதங்களிலே மாதமாக என்ன துல்காதா துல் ஹக்கி முகர்ரம் இந்த மூன்று மாதங்களும் தொடராக வரும் பதினோராம் மாதம் பனிரெண்டாம் மாதம் அப்புறம் புது வருஷத்துடைய முதலாவது மாதம் இந்த மூன்று மூன்று மாதங்களும் தொடராக வந்துவிடும் மாட்டிக்கொண்ட மாதம் தான் கூட இந்த எத்தனை பேருக்கு தெரியும் என்பதும் கூட இந்த காலத்திலே நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த ரஜகுடைய மாதம் அல்லாவுடைய தூதர் வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறுப்படை கொடுக்கப்பட்டது அவர்களுடைய அவருடைய உயிரும் அவருடைய ஜசதும் அவர்களுடைய உடம்பும் உயிரும் உடம்பும் கலந்த நிலையிலே உலகத்திலே ஒரு நபிக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுக்கப்பட்ட ஒரு பயணம் அதுதான் இன்னுலக யாத்திரை என்கிற யாராண் அது ரெண்டு பகுதி ஒன்று அல் இசுரா என்கிற ஒரு பகுதி அது மக்கள் அபிலிருந்து வயிற்று நோக்கி போன பயணம் அங்கிருந்து விண்ணுலக யாத்திர வானுலகத்தின் பயணம் இந்த ரெண்டுக்கும் அல்லா அபுல்லின் புறானிலும் சூரத்து இஸ்ரா சூரத்து ஆதாரபூர்வமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது சலா தொழுகை பற்றிய முதலாவது பாடத்திலேயே அல்லாவுடைய தூதர் தல்லபாகுசல்ல அவர்கள் தன்னுடைய அந்த விண்ணுலக யாத்திரையின் சிறப்பை பற்றி நமக்கு சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள் எனவே நல்லவர்களே சீதவிகளே அந்த இரவையும் ஒரு வாரத்துக்கு பின்னால நாம அத கண்ண காண இருக்கிறோம் சந்திக்கிறோம் இழிவை நான் தொட்டுக்கொள்வதற்காகத்தான் இன்றைய ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன் எல்லாவுடைய நல்ல நம்மிடம் இருப்பது என்ன இப்ப நாம எந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு கண சிந்தித்து பார்ப்போமா நம்ம இடத்துல ஒண்ணுமே நாம வரும்போது என்ன கொண்டு வந்தோம் கேட்டார் அந்த மனுஷன் ரெண்டு கை விரல்களை நீட்டி நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே என் பத்து விரல் இருப்ப நமக்கு தெரியாதா அப்படி கேட்டார் அந்த பெரியதான் இல்ல சாதனை இருக்கிறது நம்முடைய சாதனைகளை ஒரு கணம் ஒரு பட்டியல் போட்டே சொல்ல முடியும் சொல்லுவதாக இருந்தால் நாங்க வானை தொடும் அளவுக்கு வானை தொடும் அளவுக்கு கட்டிடங்களை நாம் உருவாக்கி விட்டோம் இல்லையா கட்டிடங்களை நாங்கி விட்டோம் ஒரு காலத்துல வெளியில தான் இருந்துச்சு ஆகிவிட்டது வந்து விட்டது குடும்பம் எல்லாம் வெளியே ஓடி விட்டது இல்லையா இப்ப எல்லாம் தனித்தனி புலட்டுகள் கட்டி தனித்தனி கம்பௌண்டுகள் உருவாக்கி ஏன் அப்படின்னு சொல்லி பேரழிவி ஏன் ரூமுக்குள்ள நீ வரக்கூடாது நான் வரமாட்டேன் அப்படி எல்லாம் ஒரு காலத்துல வெளியில தான் இருந்துச்சு இல்லையா ஒரு காலத்துல இப்ப அதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய குடும்பம் எல்லாம் வெளியில போயிடுச்சு இப்படியான நிலைக்கு எங்கள் சமூகம் நல்லவர்களை மூவிங்களை வாழும் உயரம் அளவுக்கு நாம் கட்டிடங்களை கட்டி உருவாக்கிவிட்டோம் ஆனால் ஓலை குடிசைகளிலே வாழ்விட்ட மக்களை நாம் மறந்துவிட்டோம் குடிசைகளிலே உள்ள அந்த அவல சத்தனங்கள் நமக்கு விளங்குவதில்லை குழு குழு அறைகளுக்குள்ள குழு இன்று ஒரு கூட்டம் வென்று கொண்டிருக்கிறது குழுகு அறைகளுக்குள்ளே ஒரு கூட்டம் வென்று கொண்டிருக்கிறது வெளியில் அடிக்கின்ற வெயிலுக்குள்ளே ஒரு கூட்டம் நாங்கள் வாழ்க்கையில கண்டுகளே அப்போ நாம நம்முடத்தில் இருக்கிற விஷயம் வானுலம் வானம் உயரும் அளவுக்கு கட்டிடங்களை உருவாக்கிவிட்டோம் அப்புறம் கல்வித்துறை கல்வித்துறையிலே நாம் என்ன செய்கிறோம் வளர்ச்சி கண்டு விட்டோம் உண்மைதானே காசுள்ளவனுக்குத்தான் இப்பணம் உள்ளவனுக்குத்தான் கல்வி படித்தவன் பாடம் நடத்துகிறான் படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்துகிறான் இல்லையா படித்தவன் பாடம் நடத்துகிறான் படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்துகின்ற காலமாக போய்விட்டது எல்கேஜி ஒரு இப்ப நாங்கள் அட்மிஷன் சொல்லுங்க பார்க்கலாம் நாலு லட்சம் ரூபாய் இல்லைங்க நாலு லட்சம் ரூபாய் எல்கேஜி பையனுக்கு அட்மிஷன் கிடையாது எப்படியான நிலைக்கு ஒரு காலத்துல எங்க பாப்பா சம்பாதிச்சாரு சம்பாத்தியத்துல மகன் இன்ஜினியர் படித்தார் சம்பாதிச்சு பையன் எல்கேஜி படிக்கிறாரு இல்லையா எல்லாருடைய நல்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டரை வயசு மூணு வயசு நாலு வயசு எல்கேஜி பையன் அவனை நாங்க சுபகாரணம் ஒரு கம்பெனிக்கு ஒரு டிராக்டர் அனுப்புற மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் ஜட்டிய போட்டுக்குள்ள வெணியனை போட்டு அதுக்கப்புறம் சட்டைய போட்டு சட்டை கலத்துல ஒரு தைய மாட்டி அப்புறம் ஒரு கோலிகிளாச மாட்டி அவன் எல்கேஜி அவன தோல்ல டென் கேஜி போறோம் அதை தூக்கி அவன் முதுகுல வச்ச உடனே இப்பயே கூழ் குளிந்துட்டோ என்று நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில எங்க அப்பாட காலத்துல எங்க அம்மான காலத்தில எல்லாம் பள்ளி வாசல குத்துவங்கள் கிடையாது இப்ப எல்லாம் பள்ளி எல்லாம் ஈஸ்வரன் அறைகள் மாறி போய் விட்டது கவலையோட சொல்கிறேன் பூமிங்கள் எங்காவது நல்ல நாற்காலிகளில் அமர்ந்து சொல்லுவது கூடாது அதுக்கும் ஒரு வயிற்று இருக்குதுங்க முப்பத்தஞ்சு வயசு போயின் அவருக்கு முப்பத்தஞ்சு வயசுல விழுப்பவும் வளைக்கவும் முடியாது இப்படி ஆ நிலைக்கு நம்முடைய சமூகம் மாறி விட்டது நல்லவர்களை செய்தவைகளே பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஆன்மீகத்தை போதிக்கிற இடங்கள் தான் அந்த பாலத்துல நாங்க படிச்சோம் பள்ளிக்கூடங்கள் தள்ளி வாசல்கள் வைத்தியாட்கள் ஏசி கூட்டிலுமே நான் சொன்ன கொஞ்சம் தியாகத்தோட ஈமானோட தவக்களோட தொழில் வரையா இல்லாமல் போறீங்களா பள்ளி வாசலை நான் கேவலப்படுத்தல நல்லவர்களை தீரவிகளை பை ஒண்ணு போட்டுரத்தை நாடிய காட்டா கேட்டு நான் சொ நாளைக்கு அந்த வேலை காட்டுவான் நல்லவர்களே சீதாவிகளை எந்த பைக்கு சாதனை பள்ளிவாத்தாவது கீழ் மாடியில தான் இருக்கிறாரு மேல உள்ளவங்களுக்கு விலங்க மாட்டிக்கிடு மாட்டி நாங்க மேல் மாடியில் செக் பண்ணுவோம் ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு ஹோலுக்கும் நாங்குவோம் அதுக்கு பத்துவா இல்லையா அப்படி இது எங்க இடத்துல ஒருத்தர் பத்துவா கேட்டு இப்படி எல்லாம் பள்ளி வார்த்தல்கள் இப்ப மாட்டதுவா தள்ளியா அப்படி அவர்டர் என்ன தென்னிச்சு ஒரு நாள் மீட்டாளருக்கா வந்துட்டு போனாரா கேட்டேன் நல்லவர்களை சீரவை பயம் அந்த ஊசியை மாட்டி காத்தா பாக்கிறார் அதுக்கும் பணம் இருநூறு போட்டு வச்சிருக்கிறான் நாட்டுல ஊசிய பார்த்து நல்லவர்களை நிலைமைக்கு போறது மருந்து வாங்கி போட்டு வச்சிருக்கிறார் நல்லவர்களை சீரவிகளை எதுக்கு எதுக்கு எது போனது என்பதே தெரியாது பணம் பறிக்கிற அமைப்புகளாக ஆன்மீகத்தை வளர்க்கிற தளங்களான ஆன்மீகத்தை போதிக்கிற இடங்களாக இருக்கிற பள்ளி இருந்தாலும் சரிதான் பெருட்டும் போறவர்களுடைய கணவன் சொல்லுவா பார்க்கலாம் போறவர்கள் அவர் நடந்து போகணும் இது பாரு இல்ல நடந்து போனவர் தான் கனவு கண்டாரு சைக்கிள் பஜ்ஜா மோட்டர் சைக்கிள் ஓடுறவர் ஓட்டுறவர் ஒரு படி வேணாவது கிடைக்கணும் படி ஓட்டுறவர் கார் வாங்கணும் கார் வாங்குற ஜீப் வாங்கணும் ஜீப் வாங்குறவரை இண்டர்கூலர் வாங்கணும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் கூடுதலாக அளவு அடிக்கிறவன் அடிபடுறவன் அழகும் அடிப்படுறவன் இப்பிராஹிம் அடிக்கிறியா எ முடிஞ்சு அடியை வாங்கி சொல்லி மகன் சொல்ற சொல்ற உருவாக்க நான் சிரித்தேன் சொல்லுறான் இந்த பாருங்க வெயில் நேரம் வெயில் நேரத்துல நான் செருப்பு இல்லாத நிலையில இந்த பக்கமா நடந்து இதோ இந்த மனிதன் குதிரையில குதிரையில செருப்பு போட்டு கொண்டு கையில குடையையும் குடித்துக்கொண்டு கையில குடையையும் எடுத்துக்கொண்டு இவர் வாராரு நான் உடனே இந்த மனுஷனை பார்த்து கேட்டேன் நான் நான் இந்த குதிர வேகமா நடந்துற அடிக்கிற என் மண்ட காயிறு கையில கொடையையும் கேட்டு பார்ப்போம் செருப்பு தந்தவ கொண்டாரு அடிமானத்துல குதிரைய கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா குதிரையேட்டு அப்படின்னு சொல்லி குதிரைய கேட்ட அவ என்ன வெளுத்து வாங்கிட்டான் இப்ப குதிரைய கேட்டாம இவரைய கேட்டி மனசு சொல்லும் வாங்கொண்டு நடக்கிறேன் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்களை நீ ஹான் பட்ட போய்தான் இப்ப நடந்து பிரச்சனை நல்லவர்களே சீரவிகளை சும்மா இருந்திருந்தா இன்னும் ரெண்டு வருஷம் வாழ்ந்திருக்கேன் இல்லையா வந்தீங்களா வேக ஹைவான் முக்கூட்டியே இணைச்சவன் ஆட்சியை பிடிக்கணும் ஆசைக்கு ஒரு எல்லை இருக்கிறது இம்ராயின் அவர்கள் எவ்வளவு பெரிய உதாரணத்தை நமக்கு கட்டி தந்திருக்கிறார்கள் ஆனால் இங்கு நாங்கள் நீங்க போடுற திட்டங்கள் எல்லாம் போடுற திட்டம் ஒவ்வொரு வீடுகள் கட்ட சமயத்திலும் உணர்த்துவதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் அம்மாவுடைய நல்லடியார்களே சொல்லுவாங்க சொல்லுவாங்க பண வசதிகள் பெருகிவிட்டது இந்த காலத்தில் ஆனா பண்பாடு பண்பாடு இந்த காலத்துல குருகி போய்விட்டது உண்மையிலேதான் பாருங்களேன் ஒரு காலத்துல நானும் நீங்களும் அல்லாவுடைய நல்லடியார்களே குடும்ப உறவுக்குள்ள நாங்க வாழ்றவங்க ஒரு காலத்துல எங்க மாமார் எங்க அம்மா எங்களுக்கு சோறு ஊற்றுற நல்லா சிந்தித்து பாருங்க உங்களுக்குள்ளே ஒருவனாக இருந்ததால் இந்த கொத்துபாவை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்களுக்குள் ஒருவனாக இருந்ததால் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன் அரை மணி இந்த அரை மணி நேரத்துக்குள்ள நாங்க நல்ல பறக்கத்தை உட்கார்ந்து தூங்கிட்டு போறது இல்லை வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் படித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த சப்ஜெக்டையே நல்லவர்களும் என்பதற்கு உதாரணம் இப்ப நல்லவர்கள பணம் பெருகி விட்டது பண்பாடு இப்போ அது எப்படியே குறைஞ்சு போய்விட்டது அதற்கு உதாரணம் தான் சொல்லுகிறேன் அந்த காலத்துல என் அம்மா இருக்கு சோறு ஊற்ற சமயத்தில் நாங்க அடம்புடிப்போம் பிடிக்கிற நமக்கு மாமாட பங்கு இது அண்ணன் பங்கு இது சாச்சாட பங்கு அப்படி சொன்ன உடனே நாங்கள் விட்டு கொடுக்கறப்பலாம் சொன்னாரு தானே தந்தையிட தந்தையிடத்திருந்து நான் நேர்மையை கற்றுக்கொண்டேன் தாயிரத்திலிருந்து நான் கருணையை கற்றுக்கொண்டேன் சொன்னார் ஆஹ் நாங்கள் நீங்க தப்பாண்டத்தில் தகப்பனிலிருந்து நேர்மையை படிச்சிருக்கிறோமா என் தாயிரத்திலிருந்து இருக்கிறோமா என்பதை நான் ஒரு படம் சிந்தித்து பார்ப்போம் அந்த அறிஞர் சொன்னார் தகப்பன் நான் நேர்மையை கற்றுக்கொண்டேன் தாயிரத்தில் இருந்து நான் என்ன கருணையை படித்துக் என்று டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது ஆஹ் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துவதற்கு என்ன சிந்தனைக்கு வருகிறது அப்ப அந்த அந்த உறவுகளை நாங்க விட்டு கொடுக்கல தாய்மாமன் நமக்கு தேவை எங்க பாப்பாவோட கூட பிறந்தவர் அவங்க பெயர்களை வச்சு நமக்கு தீட்டினாலும் அந்த உறவுகளை விட்டு கொடுக்காமல் இருக்க நாம் என்ன செஞ்சோம் அந்த உறவுகளுடைய அந்த மேம்பாட்டை நாம் உலகத்துக்கு எடுத்து காட்டினோம் ஆனா இப்ப என் வாழ்க்கையில நடந்ததுங்க என் குடும்பத்துல உள்ளவங்க அண்மையில கொஞ்சம் லீவுச்சுட்டான ரெண்டு நாள் கொழும்புக்கு வந்தாங்க வந்து அங்க கொஞ்சம் நல்லவர்கள எப்ப போகும் எனக்கு எனக்கு பார்த்த வளங்கள்ல அப்புறம் தான் புரிஞ்சிச்சு நல்லாவுடைய நல்லதியார்கள பூமிகள ஆஹ் உறவுகள் இந்த சார்ந்த சமயத்துல இருந்தால் உறவு வரவு இருந்தால் உறவு வரவு இல்லையா உறவு இப்படியான நிலைக்கு எங்க சமூகத்துடைய நிலை மாறி போய் விட்டது காதுக்குள்ளான் காதுக்குள்ளி வைக்கிறான் அவனுக்கு ஒண்ணு வழங்க மாட்டேங்குது உலகத்துக்கு அவனுக்கு முன்னால உலகம் இருப்பதே தெரியவில்லை இன்னொரு சுனாமி வந்துட்டு போனாலும் அவனுக்கு விளக்கம் இல்லை பொறப்பு வழங்க மாட்டேங்குது இறப்பு வழங்க மாட்டேங்குது குடும்பம் வழங்க காதுல அந்த சவுத்து மெஷினை மாட்டிக்கிறாரு அதுலேயே இந்த இந்த காலத்திலோட பிள்ளைகளுடைய நிலைமைத்த நல்லவர்களை செய்தவர்கள் பண்பாடு பண்பாடு உள்ள ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் நாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் சிங்கப்பூருடைய மிகப்பெரிய ஒரு மகான் ஒரு பெரிய மனிதர்னு சொல்லலாம் சிங்கப்பூருடைய பெரிய மகான் சொல்லலாம் சிங்கப்பூர் பெட்டெடுத்த பெருமகான் என்று அவருக்கு பெயர் உண்டு அவரு யாரு தெரியுமா அவருதான் சொல்றாங்க இல்லையா சிங்கப்பூருடைய பெருமகன் அவடத்துல வந்து சீனர்கள் எல்லாம் ஒரு நாள் முறைகிட்டாங்களாம் என்ன முறையிட்டாங்களுடைய பள்ளிவாசல்ல வந்து தூக்கத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி அதிகாலை நேரத்துல சொல்றாங்க இந்த காலத்துல ஏகத்துவம் பேசுறவங்க ஏமாத்துவாதியாக அவன் சொல்லி கொடுத்தீங்க நல்லவர்களை நீங்க அலாமலா வச்சு சுபகத்தொழுகி எழுபற தொழுவத்தானே அதனால நீ தூங்குங்க எப்போ முழிப்போறோம் அங்குக்கு போனாலும் வச்சுடுவானுள் நல்லவர்களை செய்தவர்களை கூட்டம் ஏகத்துவ கூட்டம் இல்ல ஏமாற்ற அது எங்களுக்கு பெரிய கச்சல கரைச்சலா இருக்கு அந்த சீனர்கள் சொல்லுறாங்க அதனால இனிமே இந்த பாங்கெல்லாம் இந்த சிங்கப்பூர்ல சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனித இடத்துல அந்த சீனர்கள் எல்லாம் உறப்பாடிட்டாங்க உடனே அவர் ஏற்றுக்கொண்டாரா அவர் சொன்னாரு மேல மணிக்கு மேலாக மேலாக தேவையில்லை அதனால குழந்தை போட்டுவன் வாங்க நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மகான் இதை செஞ்சார் அந்த சட்டத்தை விதிச்சாரு பாத்தீங்களா இஸ்லாத்துடைய புனிதத்துவம் எவ்வளவு மேலானது ஆனா இன்று நாங்க நீங்க சொல்லாங்க பகல்ல தொலைக்காவ சேர்ற மாதிரி உள் வெடிப்பை விட்டுவிட்டு வெளி பூசுவது மாதிரி உணவு கொடுங்க பெரியவர்கள் மனிதர்கள் நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு உணவு கொண்டு ஞாபகம் இல்ல யார் யாரோ இப்ப தண்ட குடுக்குற வாங்கி விட்டது நம்ம ஆளுக்கா கடலையை கொடுக்கறோம் போட்டு வச்சுக்கிறான் அடையே கந்தூரி கொடுங்கடா இருக்கிற நல்ல ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் தலவார்க்கு சொல்லி இருக்கிறான் நான் யாரையும் நான் நயக்கொலைக்கு சொல்லவில்லை ஒரு தகவால்வு தகவால் என்ற பெயரில இஸ்லாத்தை கலங்கப்படுத்துவதுதான் கவலை என்பதை இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு முன்னாள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பூமிங்களை அம்மாவுடைய நல்லடியாக்களூந்த ஆளுக்கள் ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க இந்த மக்களுடைய கலாச்சாரம் எப்படி தெரியுமா இருக்கு மேற்கத்திய நாகரின் பிடித்த உடைய அந்த மரபுகள் அவர்களுடைய விஷயங்களிலே இந்த சமூகமும் பின்பற்றி நடப்பாங்க மொளம் அந்த கலாச்சாரங்களை எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு உடும்பு கொந்துக்குள்ளே ஒரு மாற்று மதத்தவன் நுழைந்தாலும் எங்கடவனும் அதுக்குள்ள முக அதுக்குள்ள நுழைய முயட்டிப்பான் அவனை பின்பற்றி செல்வான்னு சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் தள்ளனாக நெருங்கிற சமயத்தில அதிக சொன்னாங்க மார்க்கட்டில பொறுமையோடு கையில தனல் சக்தியை ஏந்திய கட்டளித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னாங்க நல்லவர்களை சீரவிகளை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் எனவே தான் சொல்லுவாங்க பால் சிரிவது பால் திரிவது பாத்திரத்துக்கு தெரியாதுங்க குழந்தை ஒழுக்கம் கெட்டு போவதும் பெற்றவர்களுக்கு புரியாது அப்படியான காலமாக இந்த காலத்துல போய்விட்டது பால் கெட்டு போறது பார்க்கறதுக்கு தெரியாது அதுக்கு தெரியுமா பால் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் இந்த குழந்தைகளுடைய ஒழுக்க நடவடிக்கைகளும் கெட்டு போய்விட்டது அவர்களுக்கு ஊன் உறக்கம் வித்தியாசமாகிவிட்டது அவருடைய நடைமுறை பாவனங்கள் வித்தியாசமாகி விட்டது நாம சாப்பிடுற உணவு அவர்கள் வித்தியாசமான உணவு சாப்பிடுற காலமாக போய்விட்டது நல்லவர்களை நான் உங்களுக்கு சொன்னாலும் என் வாழ்க்கையில நடந்த அனுபவா பகல் நேரமாக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கி அரை மணி நேரம் போகல கோழிங் அடிக்கிறான் தொடர்ந்து பார்த்த டப்பா கொண்டு கொண்டு வரான் நான் கேட்டேன் நீடா உனக்கு வேலை இத்தனை நம்பர் உங்க ஆமா உங்க வீட்லயிருந்தா எனக்கு ஆர்டர் வந்தது அப்படின்னு சொன்னான் நான் சொன்ன எங்க வீட்டுல எனக்குதான் ஓர்டர் வரும் உனக்குமா ஓரது அப்படின்னு கேட்டேன் அப்புறம் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்து அப்புறம் அந்த டப்பா திறந்து பார்த்தா அதுக்குள்ள பிசாசி தின்ற சாப்பாடு தான் இங்க பிசாபி தின்ன சாப்பாடு அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா எனக்கே வச்சு அடுத்து அடுத்து மாறி மாறி வச்சுக்கலாம் அந்த பிச்சு தின்னத்தின் பதிலாம் அடிச்சு தின்றான் தேய் தின்ற மாதிரி என அப்படாயிரம் என்ன கதை வேணாம் போய் விட்டது நல்லது யார்களை சரி பயங்கரங்க பயங்கரம் சொல்லுவாங்க சொன்னா பயிர் வளரன்னு சொன்னா அதுக்கு நீரும் குளமும் தேவை ஒரு உசுறு வளர்றதான் அதுக்கு அன்பும் அரவணைப்பும் தேவை நம்ம பிள்ளைகள் அன்பு அரவணைப்பில் இருந்து தூரமாகி விட்டாங்க நம்ம பிள்ளைகள் அன்பு அரவணைப்பில் அவர்களுக்கு தெரிவதில்லை அவர்களுக்கு பண்பாடு என்பது தெரியவில்லை நிலைமைகள் நாங்க பார்க்கிறோம் நல்லவர்களை செய்தவர்களே அதனால கொஞ்சம் சிந்தியோ நல்ல பண்பாடு சமூகமாக உருவாக்கி கொள்ள நாம் என்ன செய்வோம் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் எனவேதான் நல்லவர்களை செய்தவர்களே நாம் இழந்தது நிறைய நிறைய நாம் இழந்தது நிறைய நிறைய ஆனால் இன்று மாற்று மதத்தவர்கள் நம்முடைய கலாச்சாரங்களை நம்முடைய மரபுகளை அவர்கள் என்னோட உங்க நபர் வந்தார் அவர் நம்ம நாட்டு குடிமகன் ஆனால் அவர் ஜப்பான் நாட்டிலே அங்கே வியாபாரம் செய்கிறார் ஜப்பான் நாட்டிலே அவர் விவா வியாபாரம் செய்கிறார் அந்த ஜப்பான் நாட்டு மக்களுடைய அந்த நடவடிக்கைகளை தொன்னும் பொழுது சொன்னார் அல்லா உடைய நல்லடியார்களே என்கிற ஒரு பகுதி இருக்கு ஜப்பான் உங்களுக்கு தெரியும் படித்தவர்களுக்கு தெரியும் புக்கு சீமா என்கிற அந்த பகுதி அந்த பகுதியிலே ஒரு பெரிய காலத்துக்கு முந்தி ஒரு பெரிய ஒரு பெரிய ஆபத்து நடந்தது ஆளி ஒரு சுனாமி வந்து அந்த ஏரியாவே கவிக்கொண்டது ஒரு கிழமை ஒரு வாரமாக அந்த பகுதியில மின்சாரம் இல்லை ஒரு வார காலமாக அந்த ஏரியாவில் கரண்ட் இல்லை மக்களுக்கு குளிப்பதற்கு தண்ணி இல்லை உண்ணுவதற்கு உணவு இல்லை பிள்ளைகளுக்கு பால்மாக்கள் கிடையாது அதே நேரத்துல சூழல் அணு மின் கசிவு அங்கே பெரும் ஆபத்து அவர்களை சூழ்ந்து இருக்கின்ற காலம் கொஞ்சம் நாளைக்கு அலகால் ஏற்படுகிறது அப்பதான் அந்த வானம் வெளுக்குது அந்த ஊர்ல அப்பதான் மக்கள் நடமாட்டம் அப்பதான் ஒருத்தர் என்ன செயலர் ஒரு சின்ன ஒரு மினி சுப்பர் மார்க்கெட் தொடர்ந்து வச்சிருக்கிறார் அந்த கடைக்கு சுமகா பல மைல் தூரம் கி பல மயில் தூரம் கியூல நெக்கிறார்களே தண்ணி போட்டலும் ஒரு பிரெட்டும் ஒரு பெட்டும் வாங்குறதுக்கு பல மயில் தூரம் கியூல நிக்கிறார்கள் நாங்களா இருந்தா அந்த கியூட அழக பத்தி சொன்னார் நாங்களா இருந்தால் அவதாரம் எடுத்துடுவோம் எங்க பூர இருமோ அங்க பூத்து நம்ம கைவரிசையை காட்டுவோம் இல்லைன்னு சொன்ன முதலாளி நமக்கு தெரியும் சொன்னா அவருக்கு நேரத்தோட போன் பண்ணி நான் வருவேன் எனக்கு ஒரு காட்டின் தண்ணி போத்தலும் பத்து ராத்திர பானும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த பற்றாக்குறை ரெண்டு நாளைக்கு அழைச்சி கடை மூடிட்டு சொன்னா நாலு கிலோ வாங்கி வைப்போம் இல்லையா ரெண்டு நாளைக்கு அழைச்சி கடை மூடிட்டு சொன்னா நாலு கிலோ நாங்க வாங்கி வைப்போம் அப்ப மக்கள் பாருங்க ஒரு வார காலமாக குடிக்க தண்ணி இல்லாமல்க்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கியாச்சி பெண்கள் எங்க வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அடுத்தவனுக்கு கொடுக்கற மனசு நமக்கு இல்லையே அடுத்தவனுக்கு கொடுக்கற மனசு நம்ம இல்லையே நாங்க மட்டும் புழுங்கணும் நான் மட்டும் தான் புழுங்கணும் நாம மட்டும் முழுங்கணும் நாமட்டும் தான் புழுங்கணும் அப்படி ஒரு நிலை வந்திருக்கிற பயிற்சி தானே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற சன்ம நம்ம இடத்துல ரொம்ப ரொம்ப கோப்பட சொல்லிடுறேன் கோல பயப்பட தேவையில்லை வெச்சப்படவும் தேவையில்லை நம்ம இடத்த பெருகி விட்டது சுயநலம் புறநலத்தை பத்தி பேசுறோம் பத்தி பேசுறோம் ஆனா நம்ம இடத்துல சுயநலம் பெருகி விட்டது என்னட வாழ்க்கையில் இருந்தால் உங்க வாழ்க்கையில் இருந்தான் சுதாரணமாக சொல்கிறேன் அப்ப பாருங்க அந்த ரெண்டு போத்தல் தண்ணி வாங்குறாங்க ஒரு பிரெட்ஜ் வாங்குறாங்க அவர்ட்ட போய் கேட்ட பொழுது நீங்க மிச்சமா வாங்கலுமே ஏன் ரெண்டு போத்தல் வாங்குறீங்க மயில் கணக்குல மக்கள் நெரிக்கிறாங்க நம்ம அந்த பழக்கம் வருமாங்க சிந்தித்து பாரு நல்லவியார்கள அந்த வாலிபர் சொல்லுகிறார் அந்த நபர் சொன்னாரு அந்த ஊர்ல என்ன செய்வாங்களா சில காலங்கள்ல ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி இந்த மாதிரி விட்டுடுவாங்களாம் கொஞ்சம் பழத்தை மரத்திலே விட்டுடுவாங்க போனோம் உங்களுக்கு தெரியும் கேட்டா சொல்லுவாங்க இந்த பறவைகள் இருக்கிறேன் இந்த பறவைகள் பூச்சிகள் அவைகளும் பறைந்து வரும் அவைகளுக்கும் இரணும் தேவை அல்லவா நம்மால் அவைகளை நினைச்சித்தான் கொஞ்சத்தை அப்படியான காலமாக போய் விட்டது எங்க நம்பிக்கை நாணயம் எப்படி இருக்கிற சிந்தித்து பாருங்க ஒரு விஷயத்த சொல்லி மாற்ற முடிச்சு கொள்கிறேன் அந்த நபர் சொன்னாரு ஒரு நாள் ஒரு நாள் ஒசாக்கா அந்த பகுதியில ஒரு பூமி நிலநடுக்க மண்மையில நேபாள கூட வந்ததுதானே நாங்களும் இருந்து அவங்களுக்கு நுகுவத்து கிடைத்து அந்த ஹிராவில் இருந்து ஓடோடி வந்து என்னோ என்ன போத்து ஆறுதல் சொல்லுங்க நடுக்கொண்டு கண்மணி நாயக தப்பாத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாவுடைய தூதர அல்லாவுடைய ஆணையாக சொல்லுகிற கேவலப்படுத்த மாட்டான் நீங்காளிகளுக்கு உணவு கொடுக்கிறீங்க இப்படியான மக்களை நீங்க இனம் கண்டு அவங்களுக்கு உபகாரம் செய்வீங்க ஆறுதலான வாழ்க்கையை சொல்லி சொன்னாங்க எனவே கண்மணி நாயகத்தை பின்பற்றி நடக்கிற நாங்களும் தேவை அது நம்ம நாட்டு மக்கள் அறிக்கலாம் பூகம்பம் விட்டதா வெள்ள அனர்த்தம் விட்டதா அல்லது வேறு வேறு அமைப்புகளா நம்மளால ஏதாவது உபகாரம் செய்வது கட்டித்தந்த பணி அதை நாம் என்ன செஞ்சோம் நேபாள் மக்களுக்காக நாங்கள் சென்ற வாரங்கள்ல பள்ளி வாசல்கள் நிதிகள் திரட்டப்பட்டு நிறைய நிறைய உபகாரங்கள் செஞ்சோம் அல்லவா இங்கு நாம் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த ஒசாக மாநிலத்திலே ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு அந்த நிலநடுக்கத்தின் ஒரு ஏரியாவில் போற நேரம் அந்த சூப்பர் மார்க்கெட்டை சாமான் வாங்கிட்டு போயிட்டிருக்கிறாரு நிலநடுக்கம் வந்தப்பற பார்த்து போய் பார்த்திருக்கிறாரு சுமான் அந்த சூப்பர் மார்க்கெட் அப்படியே தரைமற்றமாகி தரை மட்டமாகி அவரோட பொருட்கள் எல்லாம் செவறி இந்த மனிதன் இந்த முதலாளி ஒப்பாறு வச்சு தலைக்கு மேல கையை வச்சுக்கொண்டு ஒப்பாறு வச்சு கொண்டிருக்கிறான் இந்த மக்கள் அந்த ஜப்பானிய மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அல்லாவுடைய நல்லது அவர்கள உதவி உபகாரம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது என்பதென்றால் அந்த மக்கள் இருந்து நாங்கள் படிக்கணும்னு சொல்லுகிறோம் ஆனா நம்ம இருந்து அவர்கள் கற்றுக் கொண்டு விட்டார்கள் நம்முடைய பண்பு அதெல்லாம் ஆனால் அன்று அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்ன உபகாரம் செஞ்சாங்க தெரியுமா நல்லவர்களை செய்தவீக எல்லா மக்களும் வந்தாங்க ஒரு பெரிய காட்டும் ஒரு பெரிய எடுத்துக்கொண்டு வந்தாங்க ஒரு கார்போர்ட் போட்டியை எடுத்துக்கொண்டு வந்தாங்க அவருக்கு முன்னால கொண்டு வச்சாங்க அந்த மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு பெருமதியை அந்த கார்டூன்ல அந்த அந்த அந்த என்ன பெஞ்சாங்க பெருமதியை போட்டுட்டு போனாங்க சுமகான அஞ்சு நாள் அது ஒரு வார காலம் அப்புறம் ஒரு கிழமைக்கு குறவு இந்த நபர் அந்த வழியாக போகிறார் ஒரு சின்ன ஒரு மினி சுப்பமாக்கள் ஒரு சினியினி சூப்பர் மார்க்கெட் வியாபாரம் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா நீங்க கை கொடுத்தீங்க என்ன உயிராக்கி விட்டீங்க என்ன கை கை தூங்கி என்ன தூங்கிய தோல் கொடுத்து என்ன விட்டீங்க அதனால விழுந்தால் நீங்க கை கொடுத்தீங்க நீங்க வந்தீங்க பொருள் எடுத்தீங்க பொறுமறை போட்டுட்டு போனீங்க எனக்கு பொருளாதாரம் கிடைச்சிச்சு இப்ப நான் என்னுடைய வியாபாரத்தை தொடங்கி விட்டேன் என்று சொன்னார் இப்படி பாருங்க அந்த மக்களுடைய அந்த நன்னடத்தைகள் ஆனா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமாங்க ஒட்ட வாழ்க்கையில முன்னேறி விட்டான்னு சொன்னா அவனை இல்லாமக்கிறதுக்கு தான் அம்மா ஆளுத்திற்கு தெரிஞ்சுது அவனை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு காலத்துல எட்டு போட்டா தான் லைச ஒரு காலத்துல எட்டு போட்டா தான் லைசன் இப்ப துட்டு போட்டா தான் லைசன் அப்படியாக இந்த காலத்துல நல்லவர்களே சீரவைகளை எங்க போய்விட்டது எங்க சமூகத்துடைய நில எங்க போய்விட்டது சமூகத்துடைய நிலை விதிகளை நாங்க என்ன சொல்லணும் மதிக்கணும் நாட்டு சட்டங்களை நாங்க மதிக்கணும் ஆனா அதெல்லாம் கிடையாது அந்த ஜப்பேன் நாட்டில பதினோரு மணிக்கு கூட ரெட் லைட் யாரும் தாண்டி போது கிடையாது மணிக்கே பாஞ்சு போறான் ஹோட்டல போற பேடைய தள்ளிட்டு போறான் காலம் திருநாள் ஒன்று வரும் நீங்க ரெண்டாம் துருத்து தெரு செகண்ட் குரஸ்ல பெட்டால ஆனா நீங்க தலைவாசல போய் நின்றாலே எங்க நிலைகள் மாறிவிட்டது எனதால கொஞ்சம் நாம சிந்தித்து பார்ப்போம் மல்லாவுடைய நல்லது எதை நாம குலைச்சி விட்டோம் எந்த நிலையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் நாம ஆ மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்கின்ற கூட்டம் ஆனால் நம்முடைய முன்மாதிரிகளை அடுத்த மக்கள் எத்து நடக்கிறார்கள் இ பகல்ல தொலைச்சிட்டு ராவையில தேடுற மாதிரி போய் நாங்க மாறி விட்டு இப்ப அவன தன்சில நாங்க கொடுக்கறதும் அவனுக்கு கொடி குடிக்கிறதும் அவன வெஷா கூட நாங்க போடுற நிலைக்கு எங்க சமூகம் மாறி விட்டது கவளையோட சொல்லுகிறேன் இஸ்லாமியர்கள் நமது பண்பு அல்ல அசித்தவங்களுக்கு உணவு கொடுப்பது என்பது வேறு தசித்தவங்களுக்கு உணவு கொடுப்பது என்பது வேறு ஆனால் இரு போன்ற வைபவங்கள் அவர்கள் அவர்களுடைய கடவுளுக்கு அவர்கள் நேர்ச்சியாக கொடுக்கின்ற உணவு அவர்களுடைய கடவுளுக்கு அவர்கள் நேர்ச்சியாக இஸ்லாசினுடைய பார்வையில் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அந்த அனுஷ்டானங்களை நாம் பின்பற்றி நடந்தால் அது எந்த கோயில நிலையில போய் என்கிற ஈமான பாதிக்கும் அதனால் நம்ம கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கடுமைப்பாடு இந்த காலத்தில் இருக்கிறது நல்லவர்களை செய்தவிகளை ஒற்றுமையாக வாழ்வோம் ஒன்றுமையாக ஒற்றுமையாக வாழ்ம்ருத்தவர்களோடு பிணங்கி வாடாமல் சேர்ந்து வாழ்ந்து இஸ்லாமிய புனத்துவத்தை அவர்களுக்கு கட்டுக்கொடுத்து இஸ்லாமிய குளம்பியங்களோடு வாழ்த்து நல்லவர்களாக மௌத்தாகி நாளை செய்யாமத்திலே அல்லாவுடைய சொர்க்கத்தை அடைகிற கூட்டங்களாக அல்லாஹ் நம்மை கபுள் செய்வானாக யாவா எங்க பாவங்களை மன்னிப்பாயா எங்க பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து ரகமானே சிறப்பான ரஜபுடைய மாதத்தில் ஏதோ நாம் வீட்டில் இந்த ரஜபுடைய மாத ரொம்ப புனிதமான ஒரு மாதம் யாழ் தான் இந்த மாதத்திலே எங்களுக்கு யாழ்லா கண்ணியத்தையும் கௌரவத்தையும் சிறப்பையும் தருவாயா அடுத்து வருகின்ற சாபாருடைய மாதம் அந்த நடு இரவு நமது பாசியிலே பராத்து இரவு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த புனிதமான அந்த இரவை மடைந்து அதிலே நல்ல முழுவது செய்யக்கூடிய கோப்பிக்கை தருவாயாக அந்த நிஸ்மு சாபானுடைய பகல் நாள் யாவது உலகத்துக்கே யூதர்களுக்கு தாவுமணி அடிக்கப்பட்ட நாள் ரபு அன்றைய நாள் தான் புனிதமான காபாவை எங்களுக்கு கிபிலாவாக தந்த நாள் பகவானே யால் அந்த நாளை கண்ணியப்படுத்துகிற கூட்டங்களா எங்களை கபுள் செய்வாயாக அடுத்து வருகின்ற ரமதானை அடைந்து அதிலே நோன்பு பிடித்து போன்ற ரகு வகுப்புறத்தை